நேயர்கள் கேட்டுக் கொண்டிருப்பது வணக்கம் நண்பர்களே உங்க எல்லாரையும் ஷியாமலா வாணி தொண்ணூறு புள்ளி நாலு சமுதாய பண்பலைக்கு வரவேற்கிறோம் மக்களை கட்சிகளுடைய அறிக்கைகளை படிச்சிருப்பீங்க வேட்பாளர்கள் பற்றிய தகவல்களை சேகரிச்சிருப்பீங்க அப்பப்போ தேர்தல் கமிஷனோட வலைதளத்தையும் பாத்திருப்பீங்கன்னு நான் நம்புறேன் அதே மாதிரி கூகுள் பிளே ஸ்டோர்ல இருந்து ஓட்டர் ஹெல்ப் லைன் டவுன்லோட் பண்ணிருப்பீங்க அதன் வழியாக ஓட்டல உங்களுடைய தகவல்கள் என்னென்ன கொடுத்துருக்காங்க என்னென்ன மாதிரியான அரேஞ்ச்மெண்ட்ஸ் எல்லாம் அப்படின்றத உறுதிப்படுத்திருப்பீங்க அப்படின்னு நம்புறோம் மறுபடியும் ஞாபகப்படுத்துகிற மக்களை தமிழ்நாட்டினுடைய சட்டமன்ற தேர்தல் வர ஏப்ரல் ஆறாம் தேதி நடக்க போகுது கிட்டத்திலையும் தேர்தல் வந்தாச்சு வாக்காளர்களாக இருக்கிற நம்ம ஒவ்வொருத்தருக்கும் முக்கியமான இந்த கால எப்படி ஒரு பாட்டை கேட்டுருமா கேக்கலாமே கடமை கடமைற்ற புறப்படு உன் கனவைடு ஒளியேற்றி வைத்த மாடமாகும் மனிதமானது ஒருமை பாட்டி இலக்கணம் இது சமயம் கடந்த சமர்ப்பணம் மை எழுத்தும் விதல்களில் மையம் அளந்திட வா வா வாழ்வாழை வெண்ண தீர்ப்பு சொந்த கருப்புமை ஏறுப்பு ஆயுதம் திரண்டு வா ஒரு வாக்கு கூட விடுபடாமல் காக்கும் மக்கள் நாட்டின் பெருமிதம் உரிமை கீதம் முழங்கிடு நீ உலகம் போற்ற எழுந்திடும் புறப்படு உன் கனவை தட்டி எடுப்பிடு நம் கடைசி மான் இதன் காதில் உந்திறந்த வாக்கு உரிமை ஒரு புதிய உலகை படைக்க உனக்கு வாசல் திறந்திருக்கு எழுந்து வாடு வாழை என்ன தீர்ப்பு சொன்ன கருப்புமை ஏறுப்பு ஆயுதம் திறந்து வா ஒரு வாக்கு விடுபடாமல் காக்கும் ிய நாடு இயந்திரம் சொல்லக்கூடியர் சமர்ப்பிக்கூடிய அந்த காகித தணிக்கை சோதனை மக்களை இப்படுச்சு அதனால கொஞ்சம் வந்துட்டீங்க ஆனா நாங்கர்லாம் நாங்க வீட்டுக்கு போவோம் நாங்க எப்பயுமே காலையில வருவோம் வேலைக்கு சேர்ந்து இருக்கீங்க இப்பதான் புது விஷயங்கள் நிறைய கத்துக்கிட்டு இருக்கீங்க ஆமா நேத்து நீங்க என்ன வேலை எல்லாம் செஞ்சீங்க அத பத்தி ஒரு ரிப்போர்ட் என்ன கொடுங்க இது மட்டும் இல்லாம இன்னும் நீங்க வெளியே போய் அதாவது களத்துக்கு போயி நிறைய அந்த மாதிரி வேலை செய்யும் போது சீக்கிரமே உங்க பேர் வந்துடும் ஆனா ஒன்னு சொல்றேன் நீங்க ரொம்ப நல்லா வேலை பாக்குறீங்க ஜீவா சார் நான் ஒரு கேள்வி கேட்கலாமா உங்ககிட்ட என்ன எப்படி கேட்டுட்டீங்க கண்டிப்பா கேளுங்க ஜீவா இத பத்தி மட்டும் இல்லாம நிறைய விஷயங்கள சொல்லி தராங்க அப்படி இருக்கும் போது நாம ஏன் சார் இது மாதிரி கட்டுரை எழுதணும் ஒன்னு புள்ளி மூணு பில்லியன் மக்கள் நம்ம நாட்டுல இருக்காங்க இதுல தொள்ளாயிரம் மில்லியனுக்கு அதிகமான வாக்காளர்களும் தேர்தல் பத்திய விஷயங்கள் போய் சேரணும் ஆணையத்துக்கு மட்டுமே இந்த பொறுப்பு கிடையாது ஆணையத்துக்கு மட்டும்தான் இந்த பொறுப்பு இருக்கு நாம நினைக்க கூடாது நமக்கும் பங்கு இருக்குது இல்ல சார் நான் என்ன கேட்க வரேன்னா இந்த தேர்தல் விளம்பரங்கள் எல்லாம் சொன்ன விஷயத்தே தானே திரும்பி திரும்பி சொல்லிட்டு இருக்காங்க ஜீவா ஒவ்வொரு ஊடகங்களுக்கும் விழிப்புணர்வை உங்களுக்குன்னு ஒரு வேலை வச்சிருக்கேன் ஜீவா நீங்க களத்துக்கு போய் மக்களை சந்திங்க அவங்களோட குறைகளை கேளுங்க அதை குறிப்பிடுத்துக்கங்க அதை எனக்கு அனுப்புங்க இந்த வேலைக்கு உங்களுக்கு போதுமான டைம் நீங்க எடுத்துக்கோங்க நான் வாங்க வாங்க தேர்தல பத்தின விழிப்புணர்வு நிறைய இருந்துச்சு இன்னும் சில பேருக்கு ஓட்டு போறத பத்தி சில விஷயங்கள் தெளிவா தெரியல சரி ஜீவா இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க தேர்தல் ஆணையத்தோட செயல்பாடுகளை நான் ரொம்ப வரவேற்கிறேன் அவங்க வெளிப்படையாகவும் வாக்காளர்களுக்கு ஏத்தபடியாகவும் செயல்படுறாங்க நான் இவிஎம் ஓடி எந்திரம் பத்தியும் விவிபேட் வாக்காளர் சரிபார்க்கும் காகித தணிக்கை சோதனையை பத்தியும் நிறைய தேடி படிச்சிருக்கேன் விழிப்புணர்வை ஏற்படுத்த படிச்சேன் வாக்குப்பதிவு எந்திரம் இதுலதான் நம்ம போடுற ஓட்டு பதிவாகும் இந்த மிஷின்ல ரெண்டு யூனிட் இருக்கு ஒரு யூனிட் வந்து கட்டுப்பாட்டு இன்னொரு யூனிட் வாக்குச்சீட்டு யூனிட் நாம ரகசியமா ஓட்டு போற எந்திர கண்ட்ரோல் அஞ்சு மீட்டர் யூனிட் மூன்றாவது தேர்தல் அதிகாரி கண்காணிச்சு இருப்பார் ஒவ்வொரு அப்புறமும் அந்த தேர்தல் அதிகாரி தான் எல்லாமே இந்த நேரத்துல ஒரு முக்கியமான விஷயத்த ஒரு வாக்காளர் ஒரு முறை மட்டும் தான் வாக்களிக்க தேவையில்லை அதனால இந்த இயந்திரத்தை நம்ம எங்க வேணா சுலபமா எடுத்துட்டு போலாம் இந்த இம் ஓட்டு மிஷின் எத்தனை வாக்குகளை பதிவு செய்ய முடியும்னு தெரிஞ்சுக்கிறதுல ரொம்ப ஆசையா இருக்கு ஜி ஒவ்வொரு ஓட்டு எந்திரம் வாக்குகளை பதிவு செய்ய முடியும் வாக்குச்சாவடியும் ஆயிரத்தி எண்ணூறுக்கும் குறைவான வாக்காளர்களை பட்டியலில் இடும் வகையில தான் தேர்தல்கள் திட்டமிடப்படுது இப்ப கொரோனா காரணமா இருக்கிறதுனால வாக்குச்சாவடிகளை எண்ணிக்கை அதிகப்படுத்தி இருக்காங்க அதனால ஆயிரத்தி எண்ணூறு வாக்குக்கும் கீழே தான் பதிவாகும்னு நான் நினைக்கிறேன் ஜிபா உங்களுக்கு தெரியுமா நம்ம ஓட்டு போற ஓட்டு எந்திரத்துல நோட்டாவையும் சேர்த்து பதினாறு வேட்பாளர்களை சேர்க்க முடியும் இருபத்தி நாலு கண்ட்ரோல் வேட்பாளர்களை என்ன இத பத்தி தெரியுமா சார் பதினாறு வேட்பாளர்கள் சேர்க்கலாம்னு ஏற்கனவே சொல்லி இருந்தீங்க அதுல ஒண்ணுதான் நோட்டா கடைசியா இருக்கும் நோட்டாவை தவிர்த்து அந்த பதினஞ்சு வேட்பாளர்கள வாக்களிக்கலாம் வாக்களிப்பு முதல்ல வாக்குச்சாவடி அதிகாரி உங்களுடைய அடையாள அப்புறமா அடையாள சான்ற சரி பார்ப்பாங்க அதுக்கப்புறம் இரண்டாவது வாக்குச்சாவடி அதிகாரி வாக்காளர்களோட பெயரை பதிவேட்டுல சேர்ப்பாரு வாக்காளர் பெயர் வரிசை பாத்துட்டு இடது கைல ஆழ்காட்டி விரல்ல அழியாத மைய வைப்பாங்க மூன்றாவது வாக்குப்பதிவு அதிகாரி நம்ம விரல் மைய அடையாளத்தை சரி பாத்துட்டு கட்டுப்பாட்டு பிரிவுல வாக்குப்பத்தான அழுத்தினதுக்கு அப்புறம் தான் நாம ஓட்டளிக்க முடியும் அதுக்கப்புறமா வாக்காளர் ஓட்டு எந்திரம் பக்கத்துல போவாங்க அதுக்கப்புறம் வாக்காளர் அவர் விரும்புற வேட்பாளர் விரும்புற சின்னத்துக்கு நேரா இருக்கிற நீல பட்டனை அழுத்துவாரு அதுக்கப்புறமா வாக்காளர் சரிபார்க்கும் காகித தணிக்கை சோதனை பிரிண்ட் ஆகும் இது டிஸ்பிளேலயும் உங்களுடைய கருத்துக்கள் என்ன ஓட்டு போறதுல ரொம்ப வெளிப்படைத்தன்மை இருக்கிறது தான் இந்த விவிபேட் இந்த விவிபேட்னா வாக்காளர் சரிபார்க்கும் காகித தணிக்கை சோதனை நாம விரும்பணப்படிதான் நம்ம ஓட்டு போட்டிருக்கோங்க திருப்தி இந்த அடங்கி இருக்கும் இது எல்லாமே ஏழு செகண்ட் ஒரு கிளாஸ்ல தெரியும் அப்புறம் இந்த பிரிண்டட் ஆட்டோமேட்டிக்கா கட் ஆகி விவி வேட்பாளரோட பெயரு சின்னம் அப்புறமா வரிசை என்ன காண்பிக்கும் சுமார் ஏழு வினாடிகள் இது இருக்கும் இது மூலமா வாக்காளர் தன்னோட வாக்கு சரியா பதிவு செய்யப்பட்டுக்குதா அப்படின்றத உறுதிப்படுத்திக்க முடியும் ஏழு வினாடிகளுக்கு அப்புறமா ஆட்டோமேட்டிக்கா அந்த ஸ்லிப் கட் ஆக்கி விவிபேட் டிராபாக்ஸ்ல விழுந்துடும் இது மட்டும் தேர்தல் வாக்காளர் எண்ணிக்கைய அல்லது ஒரு வேட்பாளருக்கு எதிராக பதிவு செய்யப்பட்ட வாக்குகளோட எண்ணிக்கைய இந்த இசிஐ தேர்தல் ஆணையம் சரிபார்க்க விரும்புச்சுனா இந்த ஸ்லிப் மூலமா சரிபார்த்துக்க முடியும் இடைத்தேர்தல் கூட விட் முதல் முறையா பயன்படுத்தப்பட்டுச்சு நல்லது ஜீவா இப்ப உங்க கதை தயாரா இருக்கும் நினைக்கிறேன் இன்னைக்கு சாயங்காலம் நாலு மணிக்குள்ள அனுப்பிச்சிருங்க இந்த நிறைய ஒரு முறைதான் நம்ம பயன்படுத்த முடியும் அதே மாதிரி பிரச்சனைகள் இருக்குது இதில் வந்து ஓட்டு எண்ணிக்கையை மாற்றலாம் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய குறைபாடுகள் இருக்குது அப்படின்னு சொல்லி இதை வந்து ஹேக் பண்ணலாம் அப்படின்லாம் வந்துட்டு நிறைய குற்றச்சாட்டுகள் சொல்லியிருந்தாங்க இதை உயர்நீதிமன்றம் வரைக்கும் வந்துட்டு இந்த வழக்குகள் போயிருந்தது ஆனால் உயர்நீதிமன்றத்தால் இந்த இவிஎம் வந்து நம்பகத்தன்மையானது தான் அப்படின்னு சொல்லி சரிபார்க்கப்பட்டிருக்கிறாங்க ஆனால் நம்ம குற்றச்சாட்டை வச்சாங்க யாருமே இதை வந்து நிரூபிக்க முடியாத ஒரு சூழலையும் இருந்தது ஸோ அதனால் இது பாதுகாப்பானது நம்பகமானது இந்த EVM நிறைய தப்பா யாரும்போட முடியாது அடுத்ததா மில்லியன் கணக்கான வாக்குச்சீட்டுகளை அச்சடிக்க கூடிய சுமைய இந்த இவிஎம் மிஷின் குறைச்சிருக்கு பல வருஷங்களுக்கு முன்னால இந்த தேர்தல் வந்துச்சுன்னா வாக்குச்சாவடியில வாக்காளர்களுக்கு ஒரு பெரிய பேப்பர் கொடுப்பாங்க அதுல எந்தெந்த வேட்பாளர்கள் போட்டிடுறாங்கன்ற லிஸ்ட் இருக்கும் நாம யாருக்கு ஓட்டு போடணும்ன்றதுக்காக அந்த வேட்பாளருடைய பேருக்கு நேரம் சின்னத்துக்கு நேரம் நாம சீல் வச்சு அந்த பேப்பரை மடிச்சு பாக்ஸ்ல போடுவோம் வேஸ்ட் ஆகும் ஆமாங்க நாம யாருக்கு ஓட்டு போட்டோம் அப்படின்ற விஷயத்த சின்ன பேப்பர்லயே பிரிண்ட் பண்ணி கொடுத்துருது இதனால பேப்பர் செலவு மிச்சம் அதிகமாவும் பேப்பர் தேவைப்படுறதும் இல்ல ரொம்ப பாஸ்டாவும் நாம ஓட்ட போட்டு முடிச்சிடலாம் இதனால வாக்குமாவும்னலாம் இதுல பயன்படுத்தக்கூடிய காகிதம் அச்சிடக்கூடிய தன்மை போக்குவரத்து மற்றும் விநியோகம் இந்த விஷயங்களால நமக்கு நன்மையும் சேமிப்பும் தான் அதனால இவிஎம் வந்து வாக்காளரோட தேர்வை ரொம்ப உண்மையாவும் அதே நேரத்துல ரொம்ப துல்லியமாவும் பிரதிபலிக்குது இல்லையா என்ன மக்களே இப்போ இந்த ஓட்டு இயந்திரம் வாக்காளர் சரிபார்க்கும் காகித தணிக்கை சோதனை இதனுடைய செயல்திறன் மற்றும் செயல்பாடுகள் பற்றி நிறைய விஷயங்களை நாம பேசினோம் தெரிஞ்சுக்கிட்டோம் நாடகம் மூலமாகவும் நிறைய எடுத்து சொன்னாங்க மக்கள் எல்லாருக்கும் சட்டமன்ற தேர்தலானது ஒன்று ஒன்பது ஐந்து பூஜ்ஜியம் நம்பருக்கு அதாவது வாக்காளர் ஹெல்ப் லைனுக்கு கால் பண்ணுங்க உங்க சந்தேகத்தை தெளிவு செஞ்சுக்கோங்க சரி இவ்வளவு நேரமும் நானும் சுதர்சனும் நிறைய பேசினோம் எங்களுக்கு கொஞ்சம் அதே மாதிரி ரெண்டாவது எபிசோட்ல உங்களுடைய ஓட்ட பணத்துக்காக பொருளுக்காக விக்காதீங்க வியாபாரம் பண்ணாதீங்க மூணாவது எபிசோட்ல நாம ஓட் பண்றதுக்கான என்னென்ன அப்ளிகேஷன் இருக்குது அப்படின்றத என்ன ஆவணங்கள் நம்மளுக்கு தேவைப்படும் என்னென்ன ஆவணங்களை இந்திய தேர்தல் ஆணையம் அறிவிச்சிருக்கிறாங்க அந்த ஆவணங்கள் பத்தி முழுமையாக அதையும் ஆமா சுதர்சன் நீங்க சரியா சொன்னீங்க ஒரு விஷயத்த நானும் ஞாபகப்படுத்த விரும்புறேன் இந்த மக்களுக்காக வாக்காளர் அடையாள அட்டை இல்லைனாலும் தேர்தல் ஆணையம் சொல்லியிருக்க பயன்படுத்தி நாம ஓட்டரிக்கலாம் அது என்ன விவரங்கள்ன்றது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் இதுக்கு முன்ன தொடரிலையும் சொல்லியிருக்கோம் இந்த தேர்தல் பாடசாலை நிகழ்ச்சி பற்றி மக்கள் என்ன சொல்றாங்கன்னு கேட்கலாம் எங்க பேர் தேவி நாங்க சோளங்கூர்னி தோட்டத்து வேலை பார்ப்போம் அம்மா வேலை பார்ப்போம் களை எடுக்க போவோம் என்ன நிகழ்ச்சியும் கேட்டிருக்கோம் தேர்தல் பத்தி எல்லாம் கேட்டோம் ஒவ்வொரு குடிமகனும் ஓட்டுப்படுறன்னு சொன்னாங்க காசு காங்க கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க கண்டிப்பா ஓட்டுப்படறணும் அதை பத்தி சேமலா ரேடியோல சொன்னாங்க எங்களுக்கு பயனுள்ளதா இருக்கு நாயாண்டி சோளங்குரணி விவசாயம் பண்றேன் தேர்தலை பத்தி நாடகமாக பேசுறாங்க ஏப்ரல் ஆறாம் தேதி தேர்தல் நன்றி அசோதா நாங்க வளைய வெட்டி நாங்க சம்சாரி வேலைதான் தேர்தல் பத்தி சொல்றாங்க நாங்க கேக்குறோம் ஓட்டு போடுறது நம்மளோட உரிமை சொல்றாங்க நன்றிமா இந்த நிகழ்ச்சி பற்றி உங்களுடைய கருத்துக்களை ஒன்பது ஆறு ஏழு